பாடம் அறுபத்தி எட்டு பேண்களாக இருத்தல் சந்தேகங்களை கைவிடுதல் அல்லாஹ் கூறுகின்றான் அதை நீங்கள் லேசாக எண்ணுகிறீர்கள் அதுவோ அல்லாஹு இருபத்தி நான்காவது அத்தியாயம் பதினைந்தாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் நிச்சயமாக உமது இறைவன் கண்காணிப்பவனாக இருக்கிறான் எண்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் பதினான்காவது வசனம்